சி குபையருணகிரத அனுகிரகம் மணி கொடுத்து ந்தனுபூதி ந்தூதி நம் குமரா குமரா மரும் வள்ளிதேவனா காந்தஸ்மரணம் ஜயஜய சுபிரமோ मयूरादिूम महावाक्यगूम मनोहारीदेहम महचिदेहम महीदेवदेव महावेर भाव महादेवभाजे लोकपाल मुरहा मुह मुर मुरघा मुर्घा मुघा मुर मुरघ मुघ मुर मुर मुहाचरण इनकुंडा नुभूति पाड़ இருபத்தி நாலு நேற்றிக்கு உண்டான பாட்டுல அவர் பிரார்த்தனை பண்ணது நமக்காக பிரார்த்தனை பண்ணது நமக்காக பிரார்த்தனை பண்ணது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சொன்னது ஏன்னா அந்த அருணகிருநாதருக்கு வந்து முருகன் அனுகிரகம் பண்ணி கொடுத்தது அந்த அனுகிரகம் வசத்தியா அருணகிரநாதர் வசத்தியா இல்லை அவர் முருகனுடைய முருகனுடைய கருணை வசத்தியா இது எது வசத்தின்னா தெரியாமல் அப்படி தலை சுற்றி போகிறாப்பு பார்க்குறதும் ஒரு சாதாரண ஒரு ஜீவன் அடியேன்னு வச்சுப்போம் அந்த அருணகிரிநாதருடைய நிலைக்கு போகணும்னா எவ்வளவு சாதனை பண்ணணும் எவ்வளவு ஜென்மமாகும் எண்ணாகும் யோசித்து பார்த்தா அது தலை சுற்றி மயக்கம் போடுறாப்புல ஆகிடும் அவ்வளவு தூரம் ஒரு சாதன சாதகனுக்குண்டான கடினமான பாதை அவரவர்களது ஆனால் அவருக்கு சர்வசாதாரணமாகிடுது எவ்வளோ தடவை சொன்னாலும் அது தகு தினம் நான் வந்து இந்த அனுபூத்தி முடிகிற வரைக்கும் ஐம்பத்தோரு பாடல் வரைக்கும் இது ஏன் நான் சொல்லியிருந்தாலும் அது போகவே போகாது கண்டிப்பாக போகாது அதனால் முருகனுடைய கருணை ஒசத்தி அவையன் பண்டுகாமனுக்கு பண்டுகார் இந்த மற்ற லோக மா மடந்தார்கள் மடையர்கள் நம்மெல்லாம் அடியன் அடியேன்ப்பா அப்போது நம்மளை திருத்தி ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக சொல்லுங்கள் இதே அனுபூத்தியை நமக்கும் சின்ன வயசுலேயும் தெரியும் வச்சுக்கோங்க உருவாயிரம் வயசு சொல்லின்ட்டு இருக்கேன் நான் ஒன்றே ஒன்றும் நான் ஓட்டும்போது ஆனால் இவ்வளவு நாள் அதை அனுபவிக்கவே இல்லை சத்தியமான விஷயம் உண்மையான ஒரு நாலு மூணு நாலு வருஷம்னால புதங்கம் சொன்ன புதங்கம் எப்பவும் ஸ்டாண்டர்டாக ஓடுறது அது சுபாகிழமையாக சஷ்டியாக கிருத்திக்காக ஓடுவது ஏதோ ஓடுவது காந்தம் பாராயணம் பண்ண முடியல அந்த ஒரு நிர்வேதம் சரி இதையாக சொல்லுவோம் இத்தியா உளர்வோம் உளரணும் அப்போ இப்போ அதுதான் சொன்னது அப்போ இந்த அனுபூத்தி சத்தியஸ்டு விஷயம் அது எப்படி அவர் கிடைச்சது அவர் சொன்னார் நேத்தி கொண்டான ஒரு பாடல்னா அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ வடி விக்கிரமவேல் மகிபா குரமின் புணரும் குணபூதரனை எட்டு விதமான கல்யாண குணங்கள் சொன்ன சொல்லுவோம் இந்தவன் அதில் கடைசியாக சொன்னது ஞான வேலை கை கையில வச்சக்கூடிய கையில வச்சு கூடிய ஞான பண்டிதா உன்னுடைய திருவடியை தியானிக்காம நான் அழிஞ்சு போறது கீழே போறது நியாயமா சரியா நீதியா நான் வந்து அடியேன் இடைவிடாம உன்னை தியானிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை கொடுத்து அனுகிரகம் செய்வாயாக அப்படி சொன்னதுதான் நேத்தி கொண்டான பாட்டு இன்னிக்குண்டான இருபத்தி நாலாவது பாசுரத்தை பார்க்கணும் என்ன சொல்ற கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையினில் சேர்வேனருள் சோ சேரவும் எண்ணுமதோ சூர்வேலரோடு குன்று துடைத்த நெடும் போர்வேல் புரந்தர பூபதியும் கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையில் சேர்வேனருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேலோடு கொன்று துடைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியும் இப்படியும் சொல்றார் நம்ம நாத் கிரி அருணகிரிநாதர் அப்படின்னா சூர்வேரோடு சூரபத்மனுடைய குலத்தையே முழுக்கம் எல்லோரையும் அதில் வந்து ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் இங்கே எப்படியும் ராமாயணத்தில் அது முக்கியமாக சொல்லணும்னு கார் அடிக்கடி பாரு பண்ண பண்ணுறோமே இந்த சக்தி ஒரு குறைச்சலாக பண்ணோம் ஓரளவுக்கு பண்ணுறோம் விடாமல் அப்போது அதில் அவர் அவருடைய பிள்ளையே சூரபத்மனுடைய பிள்ளையே அவருக்கு வந்து உபதேசம் பண்ணும் ஷேர் பண்ண மாட்டான் டே இன்னும் உனக்கு வந்து இது இருந்தால் உனக்கு சண்டை போடுறதுக்கு சக்தி இல்லைன்னா போயிடு ஓடி போய்விடு ரொம்ப நாள் காதும் நான் வந்து என்னென்னா பண்ண என்ன வேணா பண்ணுன்னா அவர் வந்து சண்டைக்கு போகிறாங்க ஒரு தடவை சண்டைக்கு போயிட்டு ஒரு ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு இதை ரூபத்தை மாற்றின்னு மீனாக சமுத்திரத்துக்குள்ளே ஓடி போயிடான் எல்லோரும் முடிஞ்சப்புறம் அவன்தான் வந்து எல்லோருக்கும் காரியம் பண்ணுறான் பிதர் காரியம் சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் எல்லாருக்கும் சேர்த்து கொண்டாங்க அப்படி பார்க்கலாம் அதனால் அதே மாதிரி ராமாயணத்தில் பார்த்தா என்ன இருக்குன்னா இந்த அவனுடைய மாமனார் சொல்லுவார் அதுக்கப்புறம் விபீஷன் புத்தி சொல்லுவார் மண்டோதரியே புத்தி சொல்லுவார் எல்லோரும் சொல்லுவார்கள் பல பேருடைய சாபம் வேறு இருந்திருக்கு ராமணனுக்கு அப்படியாகும் அதனால் இந்த முக்கியமாக அந்த ராமாயணத்தில் பார்க்கக்கூடிய யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய யுத்த எங்களை பார்த்தா இந்த கந்த ரெண்டும் ஒன்றா ஒத்து போகிறத நான் பார்க்க முடியும் நான் பார்த்துருக்கேன் ஒத்து போகிறத பார்த்துருக்கேன் அங்கே இந்திரஜித்தை முடிக்கிறது கஷ்டம் இங்கே பானுகோபனை முடிப்பது கஷ்டம் அங்கே கும்பகரணன் முடிப்பது ரொம்ப சீ ஒரு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சிடும் ரொம்ப இது சிங்கமுகாசனை இதே மாதிரி ஆகும் சூரபத்மன் ரெண்டு தடவை சண்டைக்கு இந்த மாதிரி இங்கேயே ரெண்டு தடவை சண்டைக்கு வந்து கடைசியை எல்லாம் முடிக்க முடியும் அப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்பும் சூரபத்மனுடைய குலத்தை முழுக்கவும் முடித்தவன் குன்று தொலைத்தன அவனுக்கு உபகாரமாக இருந்த ஏழு கிரிகள் மலைகளை அதை தொடைத்தது அது கிரௌச்சமலையும் முன்னாள் தாரகாசுனும் இருந்தபோது வந்திருக்கான் அவன் வசுரனும் நெடும்போர் வேலைன்னா நெடிய சண்டை போடுறதுக்கு சக்தி படைத்த வேலாயுரத்தை அதாவது ஞானாயிரத்தை கையில் ஏந்திய ஞான பூபதி பூபதினா இந்த பூமியில் அவன் தான் க தலைவன் அந்த சொர்க்கலோகத்திற்கும் இவர் தான் இந்திரனுடைய நகரத்திற்கும் இவர் தான் தலைவராக இருக்கார் கூர்வேல் வழியான அப்படியும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த கடை கண்களாய் கொண்ட மங்கையர் கொங்கையில் அப்படின்னா மாதர்களுடைய ஸ்திரீகளுடையும் சேருவேன்னா அப்படி ஸ்திரீ சங்கம் சேர விரும்பக்கூடிய அடியன் வந்து அருள் சேரவும் இன்னும் வரும் உன்னுடைய அனுகிரகத்தை அடைந்து கூடுமாறு அடையக்கூடிய அந்த பேரு கிடைக்குமா அந்த பாக்கியம் கிடைக்குமா இவர் கிடைச்சு கொடுத்தும் உண்மையா அவருடைய கடந்த வாழ்க்கையில் வாஸ்தம் அவருடைய நெறி தழுவி போயிட்டார் அவர் துசங்கம் எல்லாம் துசங்கம் தான் துசங்கம் ஆயிட்டு ஆகிடும் அந்த துசங்கத்தால் கெட்டு போனவரும் அதனால தான் அவர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படி போறபோது அவர் பெரியவருடைய ஒரு சங்கம் கிடைச்சது அது சுப்பிரமணிய சுவாமியே இப்படி சொல்லப்படலை சுவாமி தான் அது வரலாறுல காண்பிக்கிறார் ஏன் அவர் உபதேசம் பண்ணார் முருகனை பஜின்னு சொன்னார் முருகனை நீ வந்து ஆராதனை செய்யின்னு சொல்லு இருந்தாலும் அவர் கேட்கல போயிட்டார் அதுக்கப்புறம் அவரால் தாங்க முடியல அந்த முடியாத ஒரு ஒரு அந்த நிர்வேதம் ஒரு வருத்தத்திலையும் அந்த பிராயச்சி தம்மண்ணை தெரியல இதை முடியல அப்போ அந்த திருவண்ணாமலை கோபுரத்துலையும் மேலே கேழ்விடுகிறார் ஆத்மஹத்தி தான் சொல்லணும் ஆனால் ஆத்மஹத்தின்னு சொல்லி இவர் விஷயத்தை சொல்லக்கூடாது பிராணத்தியாகம் பண்ணார் அப்போ முருகனுடையும் முருகன் காப்பாற்றுறார் அவர் வந்து பிரம்மசம்ஸம் கிடைக்கிறது இது அனுகிரகம் பண்றார் வேலில் வந்து மந்திர உபதேசம் பண்றார் வேலில் வந்து சொல்றார் பிரணவ மந்திர உபதேசம் பண்றார் நீ சும்மாயில் சொல்லறேன்னு சொல்கிறார் தபில் இருக்கார் அதுக்கப்புறம் நீ திருப்புகள் பாடுங்கிறார் அப்பவும் தபஸில் போயிட்டார் அதுக்கப்புறம் வேலூரில் பிறகு தான் நீ திருப்புடையே நான் தான் ஆரம்பிக்கிறேன் அதனால் எல்லா திருப்புகளும் இந்த கந்தர அனுபூத்தி மாதிரி அதுக்கும் இது உண்டு அதுக்கும் சக்தி உண்டு வை உண்டு அப்படியே அனுகிரகம் பண்ணார் அப்படி அனுகிரகம் பண்ணத்துக்கும் இந்த காமக்ரோதலோபமோகம் தமாச்சரம் சொல்லப்பட்ட இந்த ஆறு விரோதிகள் அந்த காமத்தை ஒழிப்பதற்கு நமக்காக எனக்காக அவர் வந்து சொல்கிறாப்புல சொல்லார் அதனால் அப்படி நான் காமத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அணியனுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை அடைவதற்கும் ஒரு பாக்கியம் கிடைக்குமா எனக்கு வந்து அந்த தகுதி இருக்கா முடியுமா முடியுமா அப்படின்னு அழற மாதிரி சொல்லுது அப்படின்னா சூரனையும் சூரபத்மன் ரெண்டு பேர் அது சூரன் பத்மன் ரெண்டு சூரபத்மன் சூரபத்மன் ரெண்டு பேரும் அதே மாதிரி முடித்தப்புறம் அவர் வந்து ஞானத்தால் ஆணவ முடித்தார் அதே மாதிரி ஒருத்தர் வந்து மயிலாகவும் ஒருத்தர் வந்து சேவலாகவும் சூரபத்மன் அப்புறம் அவனுடைய அனுகிரக சக்தியால் அவரில் வந்து தனக்கு வாகனமாகவும் குடியாகவும் வச்சுட்டார் அதை பார்க்கலாம் அப்படி அவனுக்கு அவன் அனுகிரகம் பண்ண மலைகளெல்லாம் பொடிப்பொடியாக தொலைச்சிற் போக்க அளவில் இருந்த பெரிய சண்டைகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஏ வேலாயுதம் அஞ்ஞானாயுதம் அதுதான் அதை கையில் தெரிஞ்சிருக்கக்கூடிய வேலாயுத கடவுள் அவர் தான் முருக வேல் அவர் தான் ஞான பண்டிதான் மிகவும் கூரியமாக அதாவது வேல் மாதிரி அப்படி ஒன்று கூரிய கண்களுடைய கண் அடியால் கண்ணடியால் மற்றவர்களுடைய மயக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அப்படி கூறிய கண்களை கொண்ட அந்த ஸ்திரிகளுடைய சரீரத்தில் சேர்வதற்கு விரும்பக்கூடிய அடியேன் உன்னுடைய அப்படி கீழ் நிலையில் இருக்கிற உன்னுடைய அனுகிரகத்தை அடைவதற்கும் தகுதி இருக்கா குவாலிஃபைடா முடியுமா நினைக்க முடியுமா நினைப்பேனா திருவர்களை சேர்வதற்கும் நீ அனுகிரகம் பண்ணுவாயாக அப்படிங்கிறது இதனுடைய தாற்பயம் இப்போ இந்த வேல் இருக்கு இல்லையா இந்த வேலுக்கு ஆச்சாரியால் ஒரு சங்கரபகாதால் அவர் வந்து ஒரு ஸ்தோத்திரம் உண்டுக்கார் அவசியம் சொல்லணும்ன்றே போயிட்டு இருக்கு சக்தே பஜே துவாம் ஜகதோ ஜனித்ரீம் சுகஸ்யதாத்ரீம் பிரணதாத்தி ஹந்த்ரீம் நமோ நமஸ்தே குஹ ஹஸ்த பூஷேம் பூஜோ நமஸ்தே ஹிருதி सक्तेजे जगतो जनित्री सुखस्दा प्रणदाति हंत्री नमो नमस्ते कुह अस्तूष पूजो नमस्ते सन्नीस्वे सकान वेले जगत अम्मा रक्षिक अम्मा रक्षिक रक्षिक सुख नमस्कार मन कुछ मन व्याकू उ पूजा पड़े उन्हें नमस्क मुगन कलंक शक्त சக்தியாக இந்த ஞானசக்தி ஞானசக்தியால் தான் இந்த அணவ மரம் ஜெயிக்கப்படுகிறது அப்போ உனக்கு பல நமஸ்காரங்கள் பண்ணுங்க மறுபடியும் மொழியும் நமஸ்காரம் பண்ணு இருதயத்தில் நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஞான சக்தி இருக்கணும் இல்லையா அப்போ வந்து முருகனுடைய திருவடி கிடைக்கும் அப்படி அடுத்தது முன்னால் பார்த்தோம் இல்லையா ரெண்டு இடத்துல சொன்னோம் இல்லையா வள்ளி பதம் பணிய அடியு முன்னால் இல்லையா அதுக்கே அது பாருங்க அதுவும் தப்பே இல்லையா அதுக்கு உண்டானு சொன்னோம் சக்திக்கும் சொல்றது ஞான சக்தி தரகா அவனுடைய நாமக்கலே வருது ஞான சக்தி தரகா இதுதான் வேலு வேலுக்கு உண்டானவன் ஞான வேலை தரித்தவன் போருமா அதில் உண்டான பதினாறு நாமக்கல்லும் ஆரம்பமே ஞானசக்தி தரஸ்கந்தா தேவசேனா பதித்தனா சுப்ரமணம் இன்னும் ஜாரூட சகார சம்பவம் அப்படி வருது இதுல சொல்றது வள்ளீச இந்த சுப்பிரமணியன் இதுக்கு சொல்றதே தீனம் ஏ சுவாமிநாத கருணாகர தீன பந்தோ ஸ்ரீ பார்வதி சமுக பங்கஜபத்ம பந்தோ ஸ்ரீசாரி தேவகண பூஜர பாரபத்மம் வல்லீசநாதா அமதே கராவலம்பம் வல்லீசநாதா மமதேகி கராவலம்பம் அப்படின்னு அர்த்தம் அந்த அந்த வள்ளி புரிந்த வள்ளி அவளுக்கு ஈஸ்வனா இருக்கிறான் அதனால அவன் தப்பு சரியில்லை அதனால இது அந்த இதுல அனுபூத்தில பாடினது சரியே வெள்ளி பதம் பணியும் வெள்ளிச்சினாரா கை குத்தூ கியூடுப்பா அப்படின்னு சொல்றாப்புல இருக்கு அப்ப சரிதான் அது அதனால அப்படிப்பட்ட நான் வந்து உன்னை உன்னுடைய திருவிழா அடைவதற்கு பதிலாக ஸ்திரீகளுடைய ஒரு சங்கம் கிடைத்தும் போயிடுச்சேன் அப்ப வந்து உன்னுடைய பாத ஒரு அனுகிரகம் கிடைக்குமா திருவருள் கிடைக்குமா எனக்கு அனுகிரகம்ிவாஜகான்னு பிரார்த்தனை பண்ண போமா இருக்கும் அப்புறம் இந்த ரம இவருக்கு பிரம்மண்ிய தேவன் சொல்கிறோம் அவன் வந்து பரபிரம்மம் பிரம்மம் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அதுக்கு ஒரு ஸ்லோ திங் அமைக்கிறப்ப அதுக்கப்புறம் மறுபடி மறுபடியும் சிலலாம் வரும் பிரம்மண்யம் பிராம் பிரம்மணோ ஜாத்தம் சரண்யம் ஜனசம்பராம் அகிரகண்யம் மகாத்தியம் சுப்பிரமணியம் உபாஸ்மகே பிரம்மண்யம் பிரம்மணோஜாத்தம் சரண்யம் ஜனசம்பராம் அகிரகண்யம் மகாத்தியம் சுப்பிரமணியம் உபாஸ்மகே பிரம்மண்ய தேவம் சரணம் பரவத் சுப்பிரமணிய தேவம் சரணம் பரவத்தின் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லது உண்டு அப்படி பிரம்மத்தினுடைய ரூபமா இருக்கக்கூடியவன் பிரம்மத்திலிருந்து பிரம்மமாக இருக்கிறவனே வந்தவன் அதாவது நிர்குணமான பிரம்மம் சகுணமாக வந்தவன் அப்படியும் மக்களுடைய ஜனங்களுக்கு வந்து ஒரு செல்வம் மாதிரி இருக்கிறான் அவர்களுக்கெல்லாம் எல்லா அருள் செல்வம் அதுக்கெல்லாம் அடைக்கலமா இருக்கக்கூடியவன் முன்னால் இருக்கக்கூடியவன் அக்ரகியம் எல்லாவற்றிற்கும் நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடியவன் சேனாபதி மகாத்தியட்சன் அவன் தான் அப்படிப்பட்ட சுப்பிரமணியம் உபாஸ்மி பிரம்மணிய தேவம் சரணம் பிரபத்தியம் சொல்லுவோம் சுப்பிரமணிய தேவம் சரணம் பிரபத்தியம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட பிரம்மண் தேவன நம்ம இது வந்து எல்லா விதமான அதாவது வேதாந்த நூட்களை சொல்ற போது இந்த எடுத்துக்கலாமே இந்த விவேக சூடாமணி எல்லாம் சொல்றது பல விதமான இது சொல்றது முதல் குவாலிபிகேஷன் சொல்றது அடைவதற்கும் அதில் இந்த ஷடூர்மின்னு சொல்லப்பட்ட காமக்ரோதலோபாச்சரியம்லாம் போகணும் அந்த ஷடூர்மின்னு சொல்கிறது தான் இந்த காமம் நம்மை விட்டு விலக வேண்டும் அது தான் காமிக்கிறார் அதனால் மயங்காமல் ஈர்ப்பதற்கும் இதை காண்பிக்கிறார் மாயில் மயங்காமல் இருப்பதற்கு அதனுடைய அது அப்படி இருந்தால்தான் த்ரீசைனா த்ரீ ஈஷனா ஸ்ரீ ஈசனா புத்திரீசனா தனகேசனான்னு சொல்வார்கள் ஈசனானு ஈசிக்கிறது ஒட்டிக்கிறது அந்த ஸ்திரீகள் சங்கம் வந்து வேலுக்கு எவ்வளவு வந்து சக்தி இருக்கோ அந்த அளவுல பார்வையில் படாது கூர்மையான பார்வையில் ஆஹ் ஆடவரை மயக்கக்கூடிய தன்மை கொண்டதுல படாதேங்கிற ஆப்பல காண்பிக்கிறது அதனால மாதர் மயக்கம் ஒழிய வேண்டுங்கிறது மூன்று பாடல்களை சொல்லி சொல்லப்பட்டது மாய ஒழிய வேண்டும் அதுதான் முக்கியம் அடியன் கைவல்ல அப்படின் பற்றி முன்னால் சொல்லியிருக்கேன் அதில் தாண்டவராய சுவாமிகள் எங்கள் சுவாமிகள் எடுத்து கொடுத்த விஷயம் இது தடைகள் ஏதனிலும் ஞானம் சந்தேக விபரீதங்கள் படர செய்யுமந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன்வரும் வந்த கால உயர் ஞானம் கெடும் இவ் கெடும் இவற்றையும் கெடும் பலஜென்ம பழக்கத்தாலே உடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாமே இதுதான் வாசனா விசேஷம்னு சொல்லுது இந்த தமிழில் சொல்றதுனால அது உடனே அந்த மைண்டில் அப்படியே ஏறாது நமக்கு வந்து வேற ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜா தமிழே இந்த செந்தமிழே இந்த செமிழை வந்து போய் இதான் சொன்னதுக்காக வராது கடைசி வரைக்கும் வராது புரியதற்குண்டான நடைத்தமிழும் சம்ஸ்கிருதம் எல்லாம் சேர்ந்து வரும் அதனால் கெட்ட வழியில் மனசு நழுவாமல் இருப்பதற்கும் பல கிரந்தங்கள் சொல்லக்கூடிய பொன்னியாசங்களை கேட்டு அதை கேட்டு சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ எப்படி அப்படியும் அந்த கூர்மையான ஞான வேல் வந்து எப்படி சூரபத்மனுடைய வேரோடு அவனுடைய இதை அழித்தது அதே மாதிரி ஆறு மலை ஏழு மலைகள் கிரௌஞ்ச மலை எல்லாத்தையும் முழுத்திரு அப்படி கடுமையான போரை ஜெயிக்கக்கூடிய அளவில் வேலையை கொண்டவன் அதுதான் சொன்னார் அதுக்குண்டான ஒரு இந்த சக்தி ஆயுத ஸ்தோத்திரம் சொன்னேன் அப்படி பண்ணோம் அதனால் நம்ம வந்து அருள் சேருவதற்கும் ஆண்டவனுடைய முருகன் ஞான பண்டிதனுடைய அருள் சேர்வதற்கும் நமக்கு இந்த ஷடூர்மியை சொன்னது இந்த காமக்ரோதரமான வாசனங்கள்லாம் நீங்க வேண்டும் அதுக்கு அவனுடைய கிருப்பையால் தான் நீங்கும் அது பல ஜன்மங்களாக சேர்ந்து வந்த மனசுல மண்டி இருக்கக்கூடிய வாசனை அவசியங்களும் போர்வதற்கு போன பாட்டில் சொன்ன மாதிரி போன பாசுரத்தில் சொன்ன மாதிரி இடையராது அவனுடைய திருவடியை தியானித்தால் அவன் அருளை அடைய முடியும் அப்போ நான் உன்னுடைய இப்படி மாட்டின் இருந்தாலும் அதாவது ஸ்திரீகளுடைய சங்கத்துல மாட்டின்றிருந்தாலும் உன்னுடைய தியானத்தால எனக்கு அவனுடைய அனுகிரகத்தை அடையக்கூடிய பேரு எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வேண்டும் அப்படி சொல்றோம் ஆதாரம் முன்னால் சொல்றார் இல்லையா அதுதான் இந்த பஞ்ச இந்திரியங்களால பல விதத்தில் கேட்டு தீண்டி கண்டு பார்த்து உண்டு மூன்று நுகரக்கூடிய பஞ்ச இந்திரியங்களுடைய போகம் இருக்கேன் அது வந்து அது அப்புறம் இதுக்கு புருஷர்களுக்கு அந்த தீகள் மூலமாக இருக்கக்கூடிய இந்த மையல் இதிலிருந்து எல்லாம் விலக வேண்டும் இல்லைன்னா அவனுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும் அதுதான் அதை நினைச்சிட்டு அவருடைய அதாவது பழைய வாசனாபிசே எடுத்தால் கஷ்டப்பட்டது மற்றவருக்கு வரக்கூடாதுன்னு அவர் வந்து சொல்கிறார் அது மாதிரி இப்போ வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறார் அவருக்கு ஏதோ எனக்கேனா புண்ணிய விசேஷன்னா சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் கிடைச்சது நமக்கு நமக்கு வந்து நம்முடைய பாப்ப விசேஷம் கிடைக்காமல் தடுக்கும் அப்போ அதை நீக்குன்னு சொல்கிறார் அப்போ முருகனுடைய திருவருளை சேர வேண்டும் அப்போ அப்படிங்கிற எண்ணம் வேகமாக வரண்டும் தாகத்தோடு இருக்க வேண்டும் அதிவேகமாக இருக்க அதனால என்ன ஆனாலும் சரி உடம்புடையலையா இருந்தாலும் சரி அன்னன்னைக்கு ஒரு ஒரு பாசுரத்தை முடித்தே தீர்வோம் அப்படின்னு இருக்கும் தப்போ ரெட்டோ கேட்கறே வந்து இதாக இருந்தா உளரனா இருந்தானே பரவாயில்ல முருகனை பற்றி உளருவேன் நன்றாக உலருவேன் அதான் ஜல்பம் சஞ்சல்பம்னு சொல்லுவார் நன்றாக உளர்வேன் அப்போது திருவருள் சேர முருகா எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு அந்த அருணகிரநாதர் வேண்டுகிறார் இது மூலம் அனுபூத்தி அடையவிருக்கக்கூடிய ஒத்தருக்கும் என்ன தடை அதை அகற்றி அனுகிரகத்தை அடைவதற்கும் உபதேசம் பண்ணார் யார் அருணகிரணர் அவருடைய அனுபவத்தால் மற்றவர்கள் மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர் அப்போது முருகன் சூரனை வேரோட கலைஞ்சிருந்தான் அவனுக்கு உபகாரமாக ஏழு மலைகள் வந்ததையும் முடித்தார் அதே வந்து அந்த கிரௌச்சம் அதுவும் அசுரம் அதிலையும் முடித்தார் என்று சொன்ன மாதிரி ஆணவ மலம் சஞ்சிரவினைகள் தான் அந்த குன்றுகள் சொல்லப்பட்ட மலைகள் தான் அத ஞானம் வந்து ஞானம் வேறு ஞானம் அதனால இந்த ஆணவத்தையும் சஞ்சிரம் வினைகளை முடிக்கலாம் அது என்ன ஞானம் அந்த முருகனே பிரம்மம் என்று உணர்ந்து அவனை அடிபணிந்து அவனை சிந்தித்தார் அதுதான் விஷயம் அப்போ முருகா இப்படி அந்த மகளிருடைய மைய மையங்களை அகற்றி எனக்கு அனுபூத்தி ஞானத்தை கொடுப்பாயாக அப்படின்னு இது பிரார்த்தனை ஞானவேலன் மேல வைத்து விட்டால் அன்பை மாற்றி வைக்கிறார் அதை அவ்வளவுதான் வரும் இல்லை நம்முடைய பக்தி அதான் பிரே பிரேம பக்தி அதை மாற்றி அனுபூதி கிடைக்கும் அவருக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்ச மாதிரி கிடைக்கும் தணிகை புராணத்தில் சொல்றார் செம்பவள இதழ மடவார் திறத்தழுந்தும் எனது உளத்தை திருப்பி தன் சீர்கொழும்பு புகழினில் அழுத்தி புகழ்னதில் அழுத்தி புதுக்கிய அருள் தணிகை குமரன் தணிகை வரைக்கும் தணிகை திருத்தணி வந்து அந்த சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப கருணாமூர்த்தி அனுகிரகமூர்த்தி அங்க வந்து சூரபத்மம் வதமே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய குமரன் அது முக்கியமான விஷயம் அப்படி சொல்றார் அப்படியும் கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்கார சித்த திடத்தில் யான் கிடந்தேன் சித்திரமாதிர அலுள் படத்தில் கழுத்தில் பழு பழுத்த செவ்வாயில் பணையில் எழுந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே இப்படி கல்தர அலங்காரத்தையும் அவற்றை பிரார்த்தனை பண்ணுறார் இதனால் முடிவாக என்னன்னா ஏன் ஞான வேலை வேலை கொண்ட ஏ ஞான பண்டிதா இந்த ஸ்திரீ மயக்கத்தை எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை நாடத்துவதற்கு அருள் செய்தும் அனுபூதியை எங்களுக்கும் அனுகிரகம் செய்வாயாக பிரார்த்தனை ஞானஸ்கந்தார்ப்பண மற்றும் திவேல் முருகனுக்கரோரா